பண்புகளும் நற்குணங்களும் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத வகையில் அழகிய பண்புகளையும் சிறந்த குணங்களையும் கொண்டவர்களாக நபி சொல்லொல்ல அலைகு வசலம் திகழ்கிறார்கள் மக்களுடைய உள்ளங்களின் ஆழத்தில் அவர்களது கண்ணியம் வேறு இருந்தது நபி அவர்களை பாதுகாக்க மக்கள் தங்களையே அர்ப்பணித்துக் கொண்டார்கள் இது போன்றதொரு மரியாதையையும் மதிப்பையும் வேறு எவரிடமும் இந்த உலகம் கண்டதில்லை அவர்களோடு வாழ்ந்தவர்கள் அவர்களை ஆழமாக நேசித்தார்கள்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 நபி சொல்லு அலிஹி வசல்லம் ஹிஜ்ரா செய்து மதினா செல்லும் வழியில் குஜா கிளையை உம்மு உம்முவத் என்ற பெண்ணின் கூடாரத்தை கடந்து சென்றார்கள் இந்த நிகழ்ச்சியை பற்றி ஹிஜ்ரா பாடத்தில் முன்னர் கூறியிருக்கிறோம் வீடு திரும்பிய தனது கணவர் விசாரித்த நபி அவர்களை பற்றி உம்மு மாவத் விவரித்தது யாதென்றால் பிரகாசமான முகம் உடையவர் அழகிய குணம் பெற்றவர் வைரோ தலையோ பெருத்தவர் அல்லர் தலை சிறுத்தவரும் அல்லர் கவர்ச்சி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 அவர் உரைத்தால் யாவரும் செவி மடுக்கின்றார்கள் அவர் ஆணையிட்டால் நிறைவேற்ற விரைகின்றார்கள் பணிவிடைக்குரியவர் மக்கள் கூட்டம் பெற்றவர் கடுகடுப்பானவரும் அல்லர் பிறரை குறைவாக மதிப்பவரும் அல்லர் ஆதாரம் ஜாது மாத் அலி இவன் அபு தாலிப் அதையொல்லாஹ் அன்பு நபி சொல்லல்லாஹ் அலி வசல்லம் அவர்களை வர்ணித்து கூறுகிறார்கள் நபி சொல்லல்லாஹ் அலி வசல்லம் மிக நெட்டையாகவோ மிக குட்டையாகவோ இல்லை கூட்டத்தில் பார்ப்பதற்கு நடுத்தரமானவர்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 திடீரென பார்த்தால் அச்சம் தரும் வடிவம் அறிமுகமானவர் அவரை விரும்புவர் அவர்களை யார் வருணித்தாலும் அவர்களுக்கு முன்னும் அவர்களுக்கு பின்னும் அவர்களை போன்று யாரையும் பார்த்தது என்றே கூறுவார்கள் ஆதாரம் இப்னு ஹிஷாம் அலிர் அவையொல்லாக அன்பு கூறுவதாக மற்றொரு அறிவிப்பில் வருகிறது நபி சொல்லொல்லாக அலிக் வசல்லம் கனத்த தலை உள்ளவர் மொத்தமான மூட்டுகளை கொண்டவர் நெஞ்சிலிருந்து தொப்புல் வரை கோடு போன்ற முடிகளை கொண்டவர் நடந்தால் பள்ளத்தில் நடப்பது போல் நடப்பொல்லாக ஆன்கு அறிவிக்கிறார்கள் நபி சொல்லல்லாக அலிக வசல்லம் அகலமான வாய் உடையவர் அகல விழி கொண்டவர் சதை குறைந்த கெண்டைக்கால் பெற்றவர் ஆதாரம் சஹீ முஸ்லிம் அபு துஃபைல் அதையொல்லாக ஆன்கு கூறுகிறார்கள் நபி சொல்லல்லாக அலிகி வசல்லம் வெண்மை நிறமுடையவர் அழகிய முகம் உடையவர் நடுத்தர உடம்பும் உயரமும் கொண்டவர் ஆதாரம் சாஹிஹ முஸ்லீம் அனஸ் இப்னு மாலிக் இறுதியொல்லாக கூறுகிறார்கள் நபி சொல்லல்லாஹ் அலைக வசல்லம் அகலமான கரமுடையவர்கள் முற்றிலும் சிவந்த நிறம் கொண்டவர் அல்லர் அவர் உயிர் பிரியும் தாடியிலும் தலையிலும் சேர்த்து இருபது வெள்ளைகள் முடிகள் கூட இல்லை நரை இரு பொட்டு பகுதியில் கிருதா பகுதியில் மட்டும் இருந்தது தலையிலும் மிக கொஞ்சமாக நரைமுடி இருந்தது ஆதாரம் சாஹி புகாரி சாஹி முஸ்லீம் அபு ஜுஹைஃபா ரசதியுல்லாக வான்கு கூறுகிறார்கள் நபி சொல்லாஹு அலிகு வசல்லம் அவர்களின் கீழ் உதட்டுக்கு கீழே கொஞ்சம் முடி வெண்மையாக இருந்தது ஆதாரம் சாஹிபுல் புகாரி அப்துல்லா இப்னு புஷ் ரயாஹ் வான்கு கூறுவதாவது நபி சொல்லல்லாஹு அலிகுவசல்லம் அவர்களின் கீழ் உதட்டு முடிகளில் சிறிது வெண்மை இருந்தது ஆதாரம் சாஹிபுல் புகாரி பரா ரல்லாஹ் வான்கு கூறுகிறார் நபி சொல்லாஹு அலிகு வசல்லம் நடுத்தர உயரம் உள்ளவர்கள் அகன்ற புஜம் உடையவர்கள் அவர்களது தலைமுடி காது சோனை வரை இருக்கும் ஒரு நாள் நபி சொல்லா ஹலிவாஸ்லம் அவர்களை சிவப்பு ஆடையில் பார்த்தேன் அவர்களை விட அழகான எதையும் பார்க்கவில்லை கித்தாப் உடையவர்களை ஒத்திருக்க வேண்டும் என்ற நபி சொல்லலாஹ் அலிஹ் வசலம் தங்களது முடியை வகீடு எடுக்காமல் நேராக சீவிக்கொண்டிருந்தார்கள் பின்பு தங்களது தலைக்கு வகீடு எடுத்து சீவினார்கள் நபி சொல்லலாஹ் அலிஹ் வசலம் மக்களில் மிக அழகிய முகமும் குணமும் கொண்டவர்கள் அவர்களிடம் நபியின் முகம் கத்தியை போன்று இருந்ததா என கேட்க சந்திரனை போல் அதாவது சற்று வட்ட வடிவ முகம் உடையவர்களாக இருந்தார்கள் என்று பதிலளித்தார் ஆதாரம் சாஹி உல் புகாரி சாஹி முஸ்லீம் ருபை பின் தீத் அதையொல்லா ஹான்கா கூறுகிறார் நபி சொல்லா ஹலிவாசலம் அவர்களை நீ பார்த்தால் அவர்கள் உதிக்கும் அதிகாலை சூரியனை போல் இலங்குவார்கள் ஆதாரம் முஸ்னத் ஜாபீர் இவ்வளவு சமூரா அதையொல்லா ஹான்கு அறிவிக்கின்றார்கள்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 அவர்களை விட வேகமாக நடப்பவர்களை நான் கண்டதில்லை பூமி அவர்களுக்கு சுருட்டப்பட்டது போல் இருக்கும் நாங்கள் சிரமத்துடன் நடப்போம் நபி சொல்லாஹ் அலேவசலம் அவர்களோ சிரமம் தெரியாமல் நடப்பார்கள் ஆதாரம் ஜாமியூ திருமிதி காவ் இவனு மாலிக் அதையொல்லாக அன்பு கூறுகிறார்கள் நபி சொல்லு ஹலேவாஸ்லம் அவர்கள் சிரித்தால் அவர்களது முகம் மிக ஒளிபொருந்தியதாக பார்ப்பவர்களுக்கு சந்திரனை போன்று ஆதாரம் சஹிகுல் புகாரி ஒரு முறை நபி சுல்லாஹ் அலிவாஸ்லம் அவர்கள் தமது வீட்டில் செருப்பு தைத்துக் கொண்டிருக்க ஆயிஷார் நெய்து கொண்டிருந்தார்கள் அப்போது நபிசுல்லா அலைவாஸ்லம் அவர்களது உடலில் இருந்து வந்தது நபி சொல்லாஹ் அலிஹ் வசலம் அவர்களின் முக ரேகைகள் ஒளியால் இலங்கிக் கொண்டிருந்தன இதை கண்ட ஆயிஷார் அதி அல்லாஹ் திடுக்கிட்டார்கள் அல்லாஹுவின் மீது ஆணையாக அபு கபீர் ஹுதலி தங்களை பார்த்தால் தமது முக ரேகைகளை நீங்கள் பார்த்தால் மின்னும் நட்சத்திரத்தை போன்று இலங்குவதை பார்க்கலாம் என்ற கவிகளுக்கு பிறரைவிட நீங்களே பொருத்தமானவர் என்று கூறுவார் நபி சொல்லாஹ் அலிவாஸ்லம் அவர்களை பார்த்தால் அபுபக்கர் ரதி அல்லாஹ் அன்கு நம்பிக்கை கூறியவர் தெரிவு செய்யப்பட்டவர் நன்மைக்கு அழைப்பவர் இருள் நீங்கிய சந்திரனை போன்றவர் என்ற கவிதையை கூறுவார்கள் ஜுஹைர் என்ற கவிஞர் ஹதீம் இம்னு சினானுக்கு படித்த கவிதையை நபி சொல்லாஹ் அலிவஸ்லம் அவர்களுக்கு உமர் ரதி அல்லாஹ் அான்கு கூறுவார்கள் நீ மனித நல்லாத வேறு படைப்பாக இருந்திருந்தால் பௌர்ணமி இரவின் நிலவாக இருந்திருப்பாய் இந்த கவிதையை பாடிவிட்டு உண்மையில் நபி சொல்லலாஹ் ஹலைவசல்லம் அப்படித்தான் இருந்தார்கள் என்று கூறுவார்கள் நபி அவர்கள் கோபத்தால் முகம் சிவந்துவிடும் மாதுளம் பல முத்துகளை முகத்தில் தூவப்பட்டது போன்றிருக்கும் ஜாபீர் இவ்வளவு சமூரா அதையெல்லாம் நான்கு கூறுகிறார்கள் நபி சொல்லலா ஹலிவசல்லம் அவர்கள் மெல்லிய கெண்டைக்கால் உடையவர்கள் அவர்களது சிரிப்பு புன் உருவலாகத்தான் இருக்கும் அவர்களை பார்த்தால் கண்ணில் சுர்மா இட்டதை போல் இருக்கும் ஆனால் சுர்மா இட்டவர் இல்லை ஆதாரம் திருமீதி உமர் இபனு கூறுகிறார்கள் நபி சொல்லாஹ் அலைவாசலம் அவர்கள் அழகிய பற்களை கொண்டவர்கள் ஆதாரம் சஹி முஸ்லீம் இபனு அப்பாஸ் வதியாஹ் நான்கு கூறுகிறார்கள் நபி சொல்லாஹ் அலைவாசலம் அவர்கள் அகன்ற முன் பற்கள் உடையவர்கள் அவர்கள் பேசினால் பற்களின் இடைவெளியிலிருந்து பிரகாசம் வெளியேறுவது போன்று அவர்களது கழுத்து தூய்மையான வெள்ளி சிலையின் கழுத்தை போல் இருக்கும் அவர்களது இமை முடி நீலமாக இருக்கும் தாடி அடர்த்தியாக நெற்றி விசாலமாக இருக்கும் புருவம் அடர்ந்து வில் வடிவம் பெற்றிருக்கும் நீண்ட மெல்லிய மூக்குடையவர் மிருதுவான மெல்லிய கண்ணம் உடையவர் நெஞ்சிலிருந்து தொப்புள் வரை குச்சி போல முடியிருக்கும் வயிற்றிலோ நெஞ்சிலோ அதை தவிர முடியிருக்காது குடங்கையிலும் தோல் உஜத்திலும் முடியிருக்கும் மார்பும் வயிறும் சமமானவர்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 நபி சொல்ல ஹலைவசல்லம் அவர்களின் கையை விட மென்மையான பட்டாடையை நான் தொட்டதில்லை அவர்களிடமிருந்து வரும் நறுமணத்தை போன்று வேறு எந்த நறுமணத்தையும் நான் நுகர்ந்ததில்லை மற்றொரு அறிவிப்பில் நபி சொல்லல்லாஹ் அலைவசலம் அவர்களிடமிருந்து வரக்கூடிய நறுமணத்தை விட வேறு நறுமணத்தை அம்பரிலோ அல்லது கஸ்தூரியிலோ நான் நுகர்ந்ததில்லை ஆதாரம் சஹிகுல் புகாரி சஹி முஸ்லீம் அபு ஜுஹை கூறுகிறார்கள் ஒருமுறை நபி சொல்லல்லா அலேவாஸ்லம் அவர்கள் கரத்தை எடுத்து என் கன்னத்தில் வைத்தேன் அது பனிக்கட்டியை விட குளிர்ச்சியாக கஸ்தூரியை விட மனமிக்கதாக இருந்தது ஆதாரம் சாஹிகுல் புகாரி ஜாபீர் இவனு சமூரா அதையொல்லாக அன்பு கூறுகிறார்கள் நான் சிறுவனாக இருந்தபோது எனது கன்னத்தை நபி சொல்லல்லா அலேவாஸ்லம் அவர்கள் தடவினார்கள் அவர்களது கை மிக குளிர்ச்சியாகவும் அத்தர் பாட்டிலிருந்து கையை எடுத்தது போன்று மிக்க நறுமணமாகவும் இருந்தது ஆதாரம் சாஹிஃப் முஸ்லீம் அனஸ் அது எல்லா கூறுகிறார்கள் நபி சொல்லாஹ் அலிவாஸ்லம் அவர்களின் வியர்வை முத்துகள் போல் இருக்கும் ஆதாரம் சாகி முஸ்லீம் உம்மு சுலை ரயாஹ் அன்கா கூறுகிறார்கள் நபி சொல்லாஹ் அலிவாஸ்லம் அவர்களின் வியர்வை மிக உயர்ந்த நறுமணமாக இருக்கும் ஜாபிரிப் அப்துல்லா அது எல்லா கூறுகிறார்கள் நபி சொல்லலாஹ் அலிஹ் வஸ்லம் ஒரு பாதையில் சென்றிருக்க அதே பாதையில் மற்றொருவர் செல்கிறார் என்றால் அவர் அந்த வழியில் நபிசுல்லா அலைவாஸ்லம் சென்றுள்ளார்கள் என்பதை அவர்களது வாடையின் மூலம் அறிந்து கொள்ளலாம் ஆதாரம் அலைவாசலம் அவர்கள் இரண்டு புஜங்களுக்கு மத்தியில் புறாவின் முட்டையைப் போல் மேனி நிறத்திலேயே நபித்துவ முத்திரை இருந்தது அது இடது புஜத்திற்கு மேல் மிருதுவான தசைக்கு அருகில் மச்சம் போன்று ஆதாரம் சஹிஹ் முஸ்லீம் உயர் பண்பாளர்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 அல்லாஹ் நபி சொல்லல்லாஹ் ஹலேவசலம் அவர்களுக்கு வழங்கிய இயற்கைப் பண்புகளாகும் எத்தனையோ அறிவாளிகள் மேதாவிகள் சமயத்தில் சருதலாம் பொறுமைசாலிக்கும் சமயத்தில் கோபம் தலைக்கேறலாம் இடையூறு அதிகமான போது நபி சொல்லல்லாஹ் ஹலேவாசலம் அவர்களின் சகிப்புத் தன்மை அதிகரித்தது மூடனின் வரம்பு மீறல் நபி சொல்லல்லாஹ் ஹலேவசலம் அவர்களுக்கு பொறுமையைத்தான் தந்தது ஆயிஷாரது அல்லாஹ் ஹன்கா கூறுகிறார்கள் ரெண்டு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டால் நபி அவர்கள் அதில் மிக எளிதானவற்றையை எடுத்துக்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 இப்னு அப்பாஸ் அன்பு கூறுகிறார்கள் நபி சொல்லாஹ் அலிக் வசலம் அவர்கள் மக்களில் மிக கொடைத்தன்மை உடையவர்களாக விளங்கினார்கள் வானவர் ஜிப்ரில் நபி அவர்களை ரமலான் மாதத்தில் சந்திக்கும் நாட்களில் மிக அதிகம் நபி சொல்லாஹ் அலேஹ் வசலம் கொடை அளிப்பார்கள் ரமலானுடைய ஒவ்வொரு இரவிலும் நபி அவர்களை சந்தித்து குர்ஆனை பரிமாறிக்கொள்வார்கள் அக்காலங்களில் விரைந்து வீசும் காற்றின் வேகத்தை விட செல்வங்களை வாரி வழங்குவார்கள் ஆதாரம் சாகிபுல் புகாரி ஜாபியர் உதயல்லாஹ் அன்பு கூறுகிறார்கள் நபி சொல்லாஹ் அலைவாசலம் அவர்களிடம் ஏதாவது ஒன்று கேட்கப்பட்டு அவர்கள் அதை இல்லை என்று சொன்னது இல்லை ஆதாரம் சாஹிபுல் புகாரி சாஹி முஸ்லீம் நபி சொல்லாஹ் அலைவசல்லம் அவர்களின் வீரமும் துணிவும் யாரும் அறியாத ஒன்றல்ல நபி அவர்கள் மக்களில் மிகுந்த துணிச்சல் கொண்டவர்களாக விளங்கினார்கள் எத்தனையோ அபாயமான நிலைகளை சந்தித்துள்ளார்கள் தங்களிடம் உள்ள வாழ்வீச்சு வீரர்களும் அம்பெறியும் வீரர்களும் அவர்களை தனிமையில் பல முறை விட்டு விட்டு சென்று விட்ட போதிலும் நிலை குலையாமல் தடுமாற்றம் இல்லாமல் புறமுதுகு காட்டாமல் எதிரிகளை எதிர்த்து நின்றார்கள் எத்தனையோ வீரர்கள் ஒரு சில நேரங்களில் புறமுதுகு காட்டி ஓடி இருக்கின்றார்கள் ஆனால் நபி சொல்லல்லாஹ் அலிஹி வசல்லாம் அவர்கள் ஒருபோதும் அவ்வாறு செய்ததில்லை அலி ரோதியாக அன்பு கூறுகிறார்கள் போர் சூடுபிடித்து கண்கள் சிவந்து விடும்போது நாங்கள் நபிசுல்லா அலைவசலம் அவர்களுக்கு அருகே சென்று எங்களை பாதுகாத்துக் கொள்வோம் எதிரிகளுக்கு அருகில் நபிசுல்லா அலிவசலம் அவர்களை தவிர எங்களில் எவரும் நெருக்கமாக இருந்ததில்லை புகாரி சாஹி முஸ்லீம் சுனன் அபுதாவுத் சுனனுமிதி அனஸ் வதியாக அன்கு கூறுகிறார்கள் மதினாவாசிகள் ஒரு நாள் இரவு சப்தத்தை கேட்டு பயந்து விட்டார்கள் சப்தம் வந்த திசையை நோக்கி மக்கள் விரைந்து செல்கையில் அதற்கு முன்பே நபி சொல்லாஹ் அலி வஸ்லம் அவர்கள் சென்று விவரத்தை அறிந்து திரும்பிக் கொண்டிருந்தார்கள் நபி சொல்லாஹ் அலி வஸ்லம் அவர்கள் கழுத்தில் வாளை தொங்குவிட்டு கொண்டு அபு தலுஹா கூறிய குதிரையில் எவ்வித சேனம் கடிவாளம் ஏதுமின்றி சென்று வந்தார்கள் மக்களை பார்த்து நீங்கள் அஞ்ச வேண்டியதில்லை பயப்பட வேண்டியதில்லை என்று கூறினார்கள் ஆதாரம் சாஹிப் புகாரி சாஹிப் முஸ்லீம் நபி சல்லாஹ் அலி வஸ்லம் அவர்கள் மிக கூச்ச சுபாவம் உள்ளவர்களாக விளங்கினார்கள் அபு சீத் அல் குதிரி அஃபி அல்லாஹ் நன்கு கூறுகிறார்கள் திரை மறைவில் உள்ள கன்னி பெண்களை விட அதிக நாணம் உள்ளவர்களாக நபி சொல்லாஹ் அலிக் வசலம் அவர்கள் இருந்தார்கள் ஏதாவது பிடிக்காவிட்டால் அதை அவர்களது முகத்திலிருந்து அறிந்து கொள்ளலாம் எவரது முகத்தையும் ஆழமாக உற்று நோக்கியதில்லை பார்வையை கீழ் நோக்கி வைத்திருப்பார்கள் நபி சொல்லல்லாஹ் அலிக் வசலமர்கள் மேல் நோக்கி பார்ப்பதை விட கீழ் நோக்கி பார்ப்பதே அதிகம் பெரும்பாலும் கடைக்கண்ணால் பார்ப்பார்கள் வெட்கத்தினாலும் உயர்ந்த பண்பின் காரணத்தாலும்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 அலி ரவி அல்லாஹ் கூறுகிறார்கள் ஒரு முறை நபி அவர்களை பார்த்த நாங்கள் உங்களை பொய்ப்பிக்கவில்லை நீங்கள் சொல்கின்ற மார்க்கத்தை தான் பொய்ப்பிக்கிறோம் என்றான் இது விஷயமாக அல்லாஹ் கூறுகிறான் நபியே உங்களை பொய்யரென கூறுவது நிச்சயமாக உங்களுக்கு கவலையை தருகின்றது என்பதை உறுதியாக நாம் அறிவோம் நிச்சயமாக அவர்கள் உங்களை பொய்யாக்கவில்லை ஆனால் இந்த அநியாயக்காரர்கள் அல்லாஹுவின் வசனங்களையே பொய்யாக்கி நிராகரிக்கின்றார்கள் அல் குர் ஆன் அத்தியாயம் ஆறு வசனம் முப்பத்தி மூன்று ஆதாரம் மிஷ்காத் சுனனு திருமிதி அன்றொரு நாள் மன்னன் ஹிர்கல் அவையிலே அபுசுஃபியான் எதிரியாக இருந்தும் நபியவர்களை பற்றி கூறிய உரையாடல் நினைவு கூறத்தக்கது அவர் இஸ்லாமை பற்றி கூறுவதற்கு முன்பு பொய் பேசியுள்ளார் என்று அவர் மீது நீங்கள் பழி சுமத்தியிருக்கிறீர்களா என்று மன்னன் கேட்க அதற்கு அபு அவ்வாறு அவர் ஒருபோதும் பொய்வேசியதில்லை என்று கூறினார்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 நபிசலா வலைவசலம் தங்களது காலணிகளையும் தங்களது ஆடைகளையும் தாங்களே தைத்துக் கொள்வார்கள் உங்களில் ஒருவர் வீட்டில் வேலை செய்வது போன்றே நபியவர்களும் தங்களுடைய வீட்டில் வேலை செய்வார்கள் மனிதர்களில் ஒருவராகவே இருந்தார்கள் தங்களது ஆடைகளை தானே சுத்தம் செய்வார்கள் தனது ஆட்டில் தானே பாலை கரப்பார்கள் தங்களது வேலைகளை தானே செய்து கொள்வார்கள் ஆதாரம் மிஷ்காத் மற்ற எவரையும் விட அதிகம் நபி சொல்லலா வலைவசலம் வாக்குகளை நிறைவேற்றுபவர்களாக இருந்தார்கள் உறவினர்களுடன் சேர்ந்து நெருக்கமாக வாழ்ந்தார்கள் மக்கள் மீது மிக்க அன்பும் பாசமும் கருனையும் கொண்டவர்களாக விளங்கினார்கள் அவர்களுடன் மிக அழகிய முறையில் ஒழுக்கத்துடன் நடந்து கொண்டார்கள் மக்களில் மிக உன்னதமான குணம் பெற்றிருந்தார்கள் அவர்களிடம் எந்த கெட்ட குணமும் இருந்ததில்லை அறுவறுப்பான சொல் செயல் ஏதும் அவர்களிடம் இருந்தது சபிக்கும் வழக்கமோ கடை கூச்சல் போடும் பேதைமையோ கிடையாது கெட்டதை கெட்டதை கொண்டு நிவர்த்தி செய்ய மாறாக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 ஏழையை அவரது இல்லாமையினால் இலக்காரமாக பார்க்க மாட்டார்கள் ஒரு பயணத்தின் போது ஆடு ஒன்றை அறுத்து சமைக்கும்படி கூறினார்கள் ஒருவர் நான் என்றார் ஒருவர் உரிக்கிறேன் என்றார் ஒருவர் சமைக்கிறேன் என்றார் நபி சொல்லலாஹ் அலைவசுலம் அதற்காக நான் விறகுகளை சேர்த்து வருகிறேன் என்றார்கள் அதற்கு தோழர்கள் தூதரே உங்களுக்கு ஏன் சிரமம் நாங்கள் இதை செய்து கொள்கிறோம் என்றார்கள் அப்போது நபி சொல்லல்லாக் அலைவசுலம் உங்களால் செய்ய முடியும் என்பது எனக்கு நன்றாக தெரியும் இருந்தாலும் உங்களில் என்னை தனியே உயர்த்தி காட்ட விரும்பவில்லை ஏனென்றால் ஒருவர் தனது தோழர்களை தனியாக வேறுபடுத்தி காட்டுவதை அல்லா விருக்கிறான் என்று கூறி விறகுகளை சேகரிக்கச் சென்றார்கள் ஆதாரம் குலாசத்து நபி அவர்களை ஹிந்து வர்ணிப்பதை நாம் கேட்போம் நபி சொல்லலாக அழகுவ சொல்லம் தொடர் கவலை கொண்டவர்கள் நிரந்தர சிந்தனை உடையவர்கள் அவர்களுக்கு ஓய்வு கிடையாது தேவையின்றி நீண்ட நேரம் அமைதியாக இருப்பார்கள் பேசினால் வாய் நிரம்ப பேசுவார்கள் பேச்சை முடிக்கும்போது முழுமையான வார்த்தைகளை கொண்டு முடிப்பார்கள் கருத்தாளமுள்ள வாக்கியங்களால் உரையாற்றுவார்கள் தெளிவாக பேசுவார்கள் அது தேவையை விட குறைவாகவோ அதிகமாகவோ இருக்காது முரட்டுக்குணம் கொண்டவரும் இல்லை அற்பமானவரும் இல்லை அல்லாஹுவின் அருட்குளை குறைவாக இருந்தாலும் அதை நிறைவாக மதிப்பார்கள் எதையும் இகழமாட்டார்கள் உணவுகளை புகழவோ குறை மாட்டார்கள் சத்தியத்திற்கு பங்கம் விளைவித்தால் அவர்களுடைய கோபத்திற்கு முன் யாரும் நிற்க முடியாது பழி வாங்கியே தீர்வார்கள் கோபப்படவோ பழி மாட்டார்கள் சந்தோஷம் மிகுந்தால் தங்களது பார்வையை தாழ்த்திக் பெரும்பாலும் புன்முருவலாகவே சிரிப்பார்கள் சிரிக்கும்போது பற்கள் பனிக்கட்டிகளைப் போல் காட்சியளிக்கும் தேவையற்றதை பேசாமல் தங்களது நாவை பாதுகாத்து கொண்டு தேவையானவற்றையே பேசுவார்கள் தங்களது தோழர்களிடையே நட்பை ஏற்படுத்துவார்கள் பிரிக்க மாட்டார்கள்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 அமர்ந்தாலும் எழுந்தாலும் அல்லாஹவே நினைவு கூறுவார்கள் சபைகளில் தனக்காக இடத்தை தெரிவு செய்து கொள்ள மாட்டார்கள் சபைக்கு சென்றால் சபையின் இறுதியிலேயே அமர்ந்து கொள்வார்கள் அவ்வாறே பிறரையும் பணிப்பார்கள் தன்னுடன் அமர்ந்திருக்கும் ஒவ்வொருவருடனும் உரையாடுவார்கள் தன்னை விட யாரும் நபியவர்களிடம் உயர்ந்தவர் இல்லை தானே நபியவர்களிடம் நெருக்கமானவர் என்று ஒவ்வொருவரும் என்னும் நடந்து கொள்வார்கள் ஒருவர் ஏதாவது தேவைக்காக வந்தால் அவராக செல்லும் வரை அவருடன் நபி சொல்லாகலை வசலம் இருப்பார்கள் தேவையை கேட்கும் போது அதனை நிறைவேற்றி தருவார்கள் அல்லது அழகிய பதிலை கூறுவார்கள் நபி சொல்லம் தங்களது நற்குணங்களையும் அனைத்து மக்களுக்கும் விசாலப்படுத்தி இருந்தார்கள் எனவே மக்களுக்கு ஒரு தந்தையை போல் திகழ்ந்தார்கள் உரிமையில் அவர்களிடம் அனைவரும் ஒருவருக்கொருவர் நெருக்கமாக இருந்தார்கள் இரையச்சத்தை கொண்டே மக்களுடைய சிறப்புகள் நிர்ணயிக்கப்பட்டன கல்வி கண்ணியம் பொறுமை சகிப்புத்தன்மை வெட்கம் நம்பிக்கை அனைத்தும் நிறைந்ததாக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 இப்ராஹிமின் மீதும் இப்ராஹிமின் கிளையார்கள் மீதும் அருள் வளங்களை நீ அருள் புரிந்தது போன்று நிச்சயமாக நீ புகழுக்குரியவன் கண்ணியத்திற்குரிய இப்ராஹீம்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 ومن العمل ما تبلغنا به جنتك اللهم اجعلنا هادين مهتدين غير ضالين ولا مضلين سلمًا لأوليائك وحربًا لأعدائك نحب بحبك من أحبك ونعادي بعداوتك من عاداك اللهم ارزقنا حبك وحب رسولك وحب دينك